மதூமி பூர்ணமுத Shanti Shanti பூர்ணமேவிஷா उद्यास्यन्वा।, उद्यास्यन्वा अरे மைத்திரேயீ யான்வா அரே அஹம காத்தயனிய யாஜ்ஞவல்க்கியர் தன்னுடைய மனைவியான மைத்திரேயிடம் சொன்னார் என்று இந்த மந்திரம் தொடங்குகிறது அஹம் அஸ்மாத் ஸ்தானாத் உத்தியாசியன் வா அஸ்மி அன்பத்தை புரிஞ்சுக்கோங்க அகம் அஸ்மாத் ஸ்தானாத் நான் இந்த ஸ்தானத்திலிருந்து இச்சன் அராச்சுடர் ஊர்தம் கந்தும் இச்சன் அஸ்மி இதற்கு மேலான வாழ்க்கைக்கு செல்ல நான் விரும்புகிறேன் ஆக இல்லறத்திலிருந்து நான் துறவு வாழ்க்கைக்கு செல்ல விரும்புகிறேன் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயற்பால பல உனக்கு உண்மையான இன்பம் வேண்டுமானால் நீ எல்லாவற்றையும் துறந்து செல்வாயாக சந்நியாசம் பண்ணிவிட்டு அக்கிரம் பண்ணக்கூடாது சந்யாசம் பண்ணிவிட்டு சௌரியமாக இருக்கலாங்கிறதுக்கு இல்லை சந்நியாசம் பண்ணினால் இன்னும் வாழ்க்கை இன்னும் கடினமான ஜீவனந்தான் இப்போ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சந்நியாச வாழ்க்கை ஒன்றும் சுலபமான வாழ்க்கை கிடையாது சன்னியாச ஆசிரமத்துக்குரிய நெறிமுறைகள் எல்லாம் மிகவும் கடுமையானவை அவைகளெல்லாம் முறையாக பின்பற்ற வேண்டும் அதில் சன்னியாசம் வாங்கிக்கிறது வந்து எஸ்கேபிசன் கிடையாது தப்பிச்சு போறதுங்கிறது கிடையாது பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாம விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது கிடையாது பக்குவம் அடைஞ்சாச்சு பிரச்சனைகளெல்லாம் நல்லா சமாளித்து பழகியாச்சு இனிமேல் இன்னும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் ஆனால் பிரச்சனையை சமாளிக்கிறதே வாழ்க்கையோட லட்சியம் கிடையாது வாழ்க்கையோட லட்சியம் பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிண்டே இருக்கிறது இல்லை அதனால் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஒன்றும் யாக்ஞவியர் கிரகஸ்தாசிரமத்தை விடுறேன்னு சொல்லலை அவருடைய நோக்கம் ஞானத்தில் உறுதி பெறணுங்கிறது தான் ஆகையினால இது எஸ்கேபிசமோ தப்பு வந் தாங்க முடியாமல் தப்பிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை சில பேர் வெறுத்து போய் சாமியார் ஆகிட்டாம்பா சற்றேன்னா பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பத்தா இருக்க கூடி வாழலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்யாசம் கொள் சொல்லிக்கா இவர் சொல்லின்னு தான் பண்ணுறார் பார்த்துக்கோ மைத்ரேயை கூப்பிட்டு தான் சன்னியாசம் பண்ணுறார் ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் நீங்கள் எல்லோரும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோ நான் வந்து உயர்ந்த வாழ்க்கைக்கு போகிறேன் உங்களுடைய அனுமதி தேவை உங்களுடைய பிரார்த்தனை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லியே ஒரு மந்திரம் சன்னியாசத்துக்கு முன்னாடி இருக்குது சந்நியாச புத்தகத்தில் எழுதியிருக்காங்க சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கான விதிமுறைகளில் எழுதி வச்சிருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி உத்தமமான ஆசிரமத்துக்கு போக போகிறேன் உயர்ந்த வாழ்க்கைக்கு போக போகிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக எனக்கு அனுமதி கொடுக்கணும் உங்களுக்கும் என் பேரில் பற்று ரொம்ப இருக்கக்கூடாது எனக்கும் உங்கள் பேரில் பற்று இருக்கக்கூடாது நம்ம எல்லோரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் தனித்தனியாக வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் தனித்தனியாக போய்தான் ஆகணும் அது இங்கே இருக்கிற போதே அதை மரணம் அடைகிற போது நானும் சரி நீங்களும் சரி சந்தோஷமாக வாழ்க்கையை பூர்த்தி பண்ணலாம் இதெல்லாம் அறிவுபூர்வமான வாழ்க்கை உணர்ச்சி பூர்வமான பேசவே முடியாது பேசி சமாளிக்க முடியாது அக்னகா சுகம் ஆராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷக்ஞான லவதுர்விதம் பிரம்மாபி நரஞ்சயத்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்த முட்டாள எப்படியாவது புரிய வச்சிடலாம் இந்த முட்டாளிருக்கானே அவனுக்கு வந்து விஷயத்தை எப்படியாவது புரிய வச்சு விடலாம் ஏன்னா முட்டாளாக இருக்கிறதுனால அவன் நேரம் உபதேசம் என்னால் புரிஞ்சுடுவான் ரொம்ப அறிவு இருக்கிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் சொன்னால் போகிறோம் சரி புரிஞ்சு போச்சு போயிட்டு வாங்க அவங்க அறிவாளிகளுக்கும் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமில்லை இந்த யாரோ ஒரு இருக்காங்க பாருங்கள் அவங்கள பிரம்மதேவம் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஞான லவது விதக் பிரம்மாபி நரஞ்சயதி அப்படின்னு பர்திருஹரி மகாராஜா சொல்லி வச்சுருக்கார் அதனால் வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை வெறுத்து தாங்க முடியாமல் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு பட்ட அவஸ்தை கொஞ்சமா நஞ்சமா அதனால் எப்படியாவது தப்பிச்சா போகிறன்னு ஒன்று யாஜ்ஞ யாக்ஞவர் யாக்ஞவியர் போகும்போது விவேக வைராகியத்தோடு அமைதியாகத்தான் சந்யாசம் பண்ணுறேங்கிறார் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போகிறேன்னு சொல்லலை அதாவது ஞானத்திலேயே சோக்குங்கிறாங்கள சோக்கிங்கிறாங்கள ஊறுறது ஜிலேபி எப்படி ஜீராவில் ஊரிண்டே இருக்கோ ஜிலேபி தான் சொல்லணும் ஏன்னா ஞானம் இல்லையா ஊர்காய் சொல்கிறது னால் ஜ ஜிலேபி எப்படி ஜீராவில் ஊறிக்கொண்டே இருக்கோ அது மாதிரி எப்போது அதில் ருச்சி இருக்கணும் சன்னியாசத்துக்கு போய் இதில் டேஸ்ட் இல்லைன்னு வச்சும் கூட நரகமாக போயிடும் சன்னியாசத்துக்கு போய் நமக்கு ஆன்மீகத்தில் க்ளாஸில் உட்காந்தால் தூக்கமாக வர்றது தாங்க முடியல நெளிகிறோம் அப்படின்னா பேசாமல் கிரகஸ்தாசிரமத்திலே ஒழுங்காக டிவி பார்த்துட்டு அலைகள் பார்த்துட்டு அர்ச்சனை பூக்களை பார்த்துன்னு இருக்க வேண்டியது எல்லாம் ஆனாவந்தான் அர்ச்சனை பூக்கள் அலைகள் அப்புறம் அண்ணாமலை காலையில் ஒரு அகாரம் மத்தியானம் ஒரு அகாரம் ராத்திரி ஒரு அகாரம் அகரம் முதல எழுத்தலாம் அதனால் வந்து அப்படியே இருந்து வேண்டாம் அதனால் யாஜ்ஞவல் சந்யாசத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும் மனைவியை கூப்பிட்டு சொல்கிறார் அரே அஸ்மாத் உத்தியாசியன் வா அஸ்மி இதை காட்டிலும் நான் உத்தம் உயர்ந்த ஆசிரம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அந்த வாழ்க்கைக்கு நான் போகிறேன் யோக வாழ்க்கைக்கு போகிறேன் எனக்கு போக வாழ்க்கை போரும் அனுபவித்த போகமெல்லாம் போரும் எனக்கு அது புரிஞ்சு போச்சு இனிமேல் நான் வந்து இதில் இருக்க போறதில்லை அதனால் போக போகிறேன்மா அப்படின்னு சொல்கிறேன் அப்போது யாக்ஞவரோடு ஏற்கனவே அவர் நல்ல பெரிய பிரசித்தமான பிரம்ம ஜானி சாதாரண ஆள் கூட இல்லை அதிப்பிரசித்தமானவர் பெரியவர் அவரே நினைக்கிறார்னா சங்கராச்சாரியம் சொல்கிறார் அவரே சன்னியாசம் வேணும்னா நம்மளாம் எம்மாத்திரங்கிறார் அவரே அவரே வேணுங்கிறாரு இந்த வித்வத் சந்யாசத்தை பற்றி விவதிஷா நான் உங்களுக்கு சில பேர்லாம் நீங்கள் ரொம்ப வருஷமாக எங்கிட்ட பாடம் படிக்கிறவங்கலாம் வந்திருக்கீங்க நான் சொல்லியிருப்பேன் வித்வத் சன்னியாசங்கிறது லிங்கம் இல்லாமலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வகுப்புகளெல்லாம் அஞ்சாவது அத்தியாயம் பகவத்கீதையை பற்றிலாம் சொல்கிற பொழுது தியா கர்மஃலாசங்கம் நித்தியிருபோ நிராசிர கர்மியபிப்பிரவத்தோப்பிச்சித் கரோதி சீரியாத்மா தியசர்வரிக்காரீரம் கேவலம் கர்ம குவன் நாப்னோஷம் முக்தானாவஸ்தேதசா யஜ்யாச்சரதர்ம சமகிரம் பிரவிலீயே இந்தமாதிரி ஸ்லோகமெல்லாம் வரும்பொழுது நாலாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது அத்தியாயத்துலாம் நான் சொல்லியிருக்கேன் விவிதுஷா சன்னியாசம் வித்வத் சந்நியாசம்னு பேசியிருக்கேன் விவிதுஷா சன்னியாசம்னா வேதித்தும் இச்சா தத்வம் வேதித்தும் இச்சா பிரம்ம வேதித்தும் இச்சா பிரம்மத்தை பற்றி அறிவதற்காக மேற்படு மேற்கொள்ளுகின்ற சன்னியாச வாழ்க்கை அதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம் அதுக்கெல்லாம் சடங்கு இருக்குது சந்நியாசம்னா உடனே தூக்கி காவி மாட்டிவிட முடியாது அதுக்கெல்லாம் முறைகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் பூணூல் இருக்கணும் சந்யாசம்னாலே பூணூலையும் குடுமியும் எடுக்கிறது சந்யாசத்தில் ஒரு சடங்கு அப்போ பூணூலும் குடுமியும் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு இருக்குது பூநூல் போடுறதுக்கு குடுமி வைக்கிறதுக்கு சடங்கு இருக்குது பூநூல் போடுறதுக்கு சடங்கு இருக்குது அந்த அது போட்டால் தான் நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மங்களையெல்லாம் பண்ணுறதுக்கு தகுதி வருகிறது அதுவும் சிலதுக்குத்தான் பூணூல் போட்டு குடுமி வச்சால் தகுதி மாத்திரம் இல்லை கல்யாணம் ஆனால் தான் நிறைய காரியங்களுக்கு தகுதி மனைவி இல்லாமல் யாகமே செய்யக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது மனைவி நேரடியாக செய்ய முடியாது கணவனும் மனைவி இல்லாமல் செய்ய முடியாது அப்படி சேர்த்து வச்சுருக்காங்க சாஸ்திரத்துலலாம் பிணைச்சிதான் வச்சுருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை நிறைய விஷயங்கள்லாம் நடைமுறையில் இல்லை யார் நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ பிராமணர்கள் அவங்களே நிறைய பேர் இதெல்லாம் விட்டாச்சு அதனால் இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது அந்த காலத்தில் இருந்ததுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம பண்ணுற சன்னியாசமெல்லாம் வைதிக சந்நியாசம்னு முழுக்க சொல்ல முடியாது இப்போ பண்ணுற சன்னியாசமெல்லாம் லௌக்கிக சந்யாசம் தான் பண்ணுறோம் ஆதிசங்கர சொல்கிற வைத்திக சந்யாசங்கிறது வேற இப்போ நடைமுறையில் இருக்கிறதெல்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இருக்கிற சந்யாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த சன்னியாசமெல்லாம் வேறு முறையில் தான் இருக்குது ஆக இது வந்து அதுக்காக அவைதிக சந்யாசம் நான் சொல்ல மாட்டேன் அது லௌகிக்க ஒரு ஏதோ ஒரு கிரமத்தை வச்சுன்னு பண்ணுறோம் அதை கிரவத்தை வச்சு கொண்டு பண்ணுறோம் அப்போ இந்த லௌகிக சந்யாசத்தை பற்றி விசாரம் பண்ணியிருக்காங்க பெரியவங்களாம் இப்போ ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லௌகிக சந்யாசத்தை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது புஸ்தகங்கள்லாம் இருக்குது சாஸ்திர விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ விவிதிஷா சந்நியாசம்னு ஒன்று அது வந்து ஞானம் பெறத்துக்காக நம்ம முறைப்படி எல்லாட்டையும் சொல்லிக்கிண்டு குரு கிட்ட போய் காஷா மொட்டை அடிச்சுட்டு பூணுலாம் எடுத்துட்டு காஷாயம் போட்டுக்கிற சந்நியாசம் இது பெண்களுக்கும் இப்போ இந்த காலத்தில் சன்னியாசங்கள்லாம் மட்டங்கள்லாம் ராமகிருஷ்ண இந்த மாதிரி சின்மியா மஷன் இப்போ வந்தாச்சு இந்த சங்கராச்சாரியார் மட்டங்கள்லாம் இன்னும் வரலை சங்கர மட்டங்கள்லாம் யாரும் இன்னும் அந்த பெண்களுக்கு சந்யாசம் கொடுக்குற கிரமத்தை அவங்க இன்னும் அனுஷ்டிக்கிறது கிடையாது ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து இப்போது இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் ராமகிருஷ்ண மட்டம் சின்மயாமிஷன் சிவானந்தா இவங்க எல்லாரும் பெண்களும் துறவியாகலாம் சொல்லி அவங்களுக்கும் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி காஷாய வஸ்திரங்கள்லாம் கொடுத்து பண்ணுற கிரமங்கள் இப்போ வந்துருக்கு ஆகையினால் இந்த விவிதிஷா சந்நியாசங்கிறது ஒன்று வித்வத் சந்ந்யாசங்கிறது வந்து லிங்கமாகவும் இருக்கும் அலிங்க லிங்கம்னா அடையாளம் இந்த வேஷம் போட்டுக்கிறோம் இல்லையா காவி மொட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் லிங்கம்னு பேர் அடையாளம்னு அடுத்த மனசில் இருக்கிற பற்றற்ற தன்மையை வெளிப்படுத்தும் அடையாளம்தான் இது எனக்கு உலக சுகம் வேண்டாம் எனக்கு கடவுள் வேணும் எனக்கு பிரம்ம ஜானந்தான் வேணும் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு உலக சுகம் வேண்டாம் எனக்கு புண்ணியம் கூட வேண்டாம் எனக்கு பிரம்ம ஜானந்தான் வேணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மேற்கொள்ற இந்த வாழ்க்கை முறை இது லிங்கம் இது அடையாளம் இந்த அடையாளத்தோடையும் வித்வத் சன்னியாசி இருக்கலாம் அடையாளம் இல்லாமலும் வித்வத் சன்னியாசி இருக்கலாம் இவர் என்ன நினைக்கிறார் யாஜ்ஞர் இந்த அடையாளத்தோடு கூடிய சன்னியாசம் வேணும்னு நினைக்கிறார் வித்வத் சன்னியாசத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும் அலிங்க வித்வத் சந்நியாசம் லிங்க வித்வத் சந்நியாசம் அலிங்க வித்வத் சந்ந்ந்ந்யாசங்கிறது நம்ம ஒன்றும் வாழ்க்கை முறையை மாற்றிக்கல வீட்டிலையே தான் இருக்கோம் அதே ஃபேமிலி தான் அதே செட்டப் தான் எல்லாம் இருக்கும் ஆனால் மனசில் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த உடம்பு இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு காணல் நீர் மாயத்தோற்றம் இது உண்மை கிடையவே கிடையாது அப்படின்னு மனசில் இருக்கிற தெளிவான அறிவு அந்த தெளிவான அறிவு தான் வித்வத் சந்நியாசம் சன்னியாசம்னா என்ன அர்த்தம் உடம்பில் இருக்கிற பற் உடம்பு மனசு புத்தியில் இருக்கிற பற்ற நீக்கிவிடுறது தான் ஆனால் வந்து இப்படிலாம் இல்லை வித்வத் சந்நியாசம்னா ஞானம் பெற்ற பிறகு எடுத்துக்கிற ஆசிரம சந்யாசம் தான் ரிச்சுவல் தான் நம்ம ஜனங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை சிலதெல்லாம் மாடிஃபை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எப்படி இருக்குது எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறோம் இவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு சாஸ்திரம் கொஞ்சம் இடமும் கொடுக்கறது அதுதான் அதனுடைய கருணைன்னு தான் சொல்லணும் அது ரொம்ப ஓவராகவும் இறங்கிடாது அதிக அளவுக்கு மீறி இறங்கிடாது சாஸ்திரம் அதே சமயம் ரொம்பவும் டைட்டாகவும் ஏர்டைட்டு பிடிச்சிக்கவும் செய்யாது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அதுக்கு நிறைய பிரமாண சாஸ்திரத்துலேயே இருக்குது ஒரு இடத்துல ஒரு மந்திரம் இந்த சூரிய நமஸ்கார மந்திரம் இன்னைக்கு ஆரம்பி அதுதான் போட்டிருந்தாங்க கம்ப்ளீட்டாக அந்த மந்திரம் தான் கேசு போட்டிருந்தாங்க இந்த சூரிய நமஸ்காரத்தில் ஒரு இடத்துல சொல்லுகிறது ஒரு மந்திரம் ஒரு விரதம் இருக்குது ஒரு நல்ல விரதம் அந்த விரதத்தை என்ன சொல்லுகிறது இது ஒரு வருஷம் நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கே சாதாரணமாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ரெண்டும் கட்ட ஆட்கள் இதுலேயும் ரொம்ப டேஸ்ட் இருக்காது அதுலேயும் ரொம்ப டேஸ்ட் இருக்காது இதுவும் இல்லை அதுவும் இல்லை இது ரெண்டும் கட்டானா இருக்கிற ஆட்கள் உலகத்தையும் விட முடியாது இதையும் முழுக்க நுழையிறதுக்கு பயம் சொசைட்டி என்ன சொல்லுவோம் எப்படி யாரெல்லாம் என்னென்னப்பாங்களோ ஒரு மாதிரி இருக்கோம் இல்லையா அதனால் வந்து அப்படிப்பட்ட ஆளுக்கு தகுந்த மாதிரியும் பேசும் சாஸ்திரம் எப்படியாவது உங்களை வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கா நல்ல கருணையோட நல்ல எண்ணத்தோடு நமக்கு மேன்மை செய்ய வேண்டும்ங்கிற ஒரே எண்ணத்தோடு அப்படி செய்யும் ஒரே எண்ணத்தோடு அப்படி செய்யும் அதனால் ஒரு வார்த்தை இருக்குது வேதத்தில் அப்படின்னு சொல்றது ஒரு வருஷமா அப்படிங்கிறான் கேட்டோடனே ஒரு வருஷமா இந்த விரதம் செய்யணும்னா பாருங்க சரி ஆறு மாசம் சொல்லக்கூடாது ரெண்டு மாசமாவது பண்ணுங்கிறது அதுக்கு மேலே நீ வராது இந்த இடத்துக்கு ஏதத் விரதம் சம்வத்சரம் சரேத் இந்த விரதத்தை நீ ஒரு வருஷம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு விரதம் இருக்கு சூரிய நமஸ்காரத்தில் ஒரு வருஷம் செய்யணுமா அப்படின்னு இவன் வந்து பிரமிக்கிறான் எப்படி அண்ணாமலை எப்படி மிஸ் பண்ணுறது ஒரு வருஷம் பண்ணால் போயிடுமேன்னா நான் சும்மா இடையிலடையில சொல்லுவேன் அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் குறையும் அதுக்காக வேண்டும் ஏ தத் விரதம் சரேத் அப்புறம் ரெண்டு மாசமாவது பண்ணப்படாதான் ரெண்டு மாதமாக சரின்னு விட அதுக்குள்ள நியமங்களாக சொல்கிறேன் எப்படி அவ ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையா செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி ஒரு மாதம் மாரடி மாதம் நெய் உண்ணும் எதுமாவா சும்மா பாடின்ட நெய் நிறைய விட்டு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார சாப்பிட்டுருக்காங்க பாட்டே மாறுறது கடைசியில் நெய் உண்ணோம்னு முன்னாடி பாடி போட்டு பின்னாடி வந்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரேன்னா நாங்களாக தனியாக நெய்யை எழுத்து வழித்து சாப்பிட மாட்டோம் நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுவோம்னு அர்த்தம் அது நான் பண்ணியிருக்காது புசகத்தில் காணும் அதனால் வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு இருந்த இது இந்த என்னது கிருத்திரிமமாக தோணும் நமக்கு என்ன இப்படி இங்கே வாடி இருக்கு அது அங்கே நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி கஷ்டமான விஷயம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டேன் தீக்குரலை சென்று ஓதும் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் எதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெயினிங் நம்ம சொல்கிறாங்க இல்லையா சாலை பாதுகாப்பு வாரம் எதுக்கு அந்த வாரத்தில் மாத்திரம் சாலையை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு அர்த்தமா என்ன அந்த நேரத்தில் அதை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம் மாதிரி நிறைய நியமங்கள் எல்லாம் சாஸ்திரம் வந்து எதுக்கு சொன்னால் காம்ப்ரமை ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கு சாஸ்திரம் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் சொன்னாலும் கூட அதே சமயம் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வித்வத் சன்னியாசம் சாஸ்திரத்தில் ரொம்ப ஆழமாக பார்த்தா ஞானம் வந்தத்துக்கு பிறகு ஞான நிஷ்டக்காக சந்யாசம் ஞானம் பெறுவதற்காகவும் சந்நியாசம் செய்யலாம் அடைந்த பிறகும் ஞானம் உறுதி பெறுவதற்காகவும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் யாக்யவர்க்கியர் ஞானத்தில் எப்ப ஏற்கனவே மகா ஞானின் பிரசித்தமானவர் ஆனால் ஞானத்தில் உறுதியாக இருப்பதற்காக ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே சேத்தமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீகதாம் ஜகதிதம் தற்பாதித்தம் திருஷ்யதாம் அதற்காக தனியாக போய் கொஞ்ச நாள் நல்லா தியானம் பண்ணணும் நம்ம எல்லாம் பண்ணுறது இல்லையா இப்போ மூணு நாள் அந்திரத்துக்கு என்னென்னா விட்டுதுப்பா பொறுப்பு எல்லாத்தையும் விட்டு பருப்பு வேக வைக்கிறதும் சாம்பார் வைக்கிறதும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் நறுக்கிறதும் போர் மூணு நாளைக்காவது மைத்திரை பிராமணம் போய் கேட்போம் அப்படின்னு வர்றோம் இல்லையா அது மாதிரி அது அப்படியே பார்த்து டிவியில் கீதை காட்டும் பாதை மாத்திரம் கேட்டு எப்படி அடையிறது கொஞ்சம் உறுதியாக இருக்கிறதுக்காக மூணு நாள் சன்னியாசம் நாளைக்கு சாயங்காலமே ஞாபகம் வந்துடும் நாளாணிக்கு எப்படி போகிறதுன்னு அப்போ வந்து இந்த வித்வத் சந்யாசங்கிறது என்னன்னு கேட்டால் நிலச்சி நிற்கிறதுக்காக இந்த ஞானத்தில் உறுதியாக இருக்கணும் ஏதாவது தேவையில்லாதெல்லாம் வந்து மோதி ஞானத்தை கலைச்சுறக்கூடாது அதுக்காக ஞான நிஷ்டா சித்தியர்த்தம் அவர் சொல்கிறார் அரே மைத்ரேயி அஸ்மாக ஸ்தானாத் உத்தியாசியன் வா அஸ்மிசியன் வா ஊர்வம் கச்சன் ஊர்தம் கந்தும் இச்சன் அஸ்மி இதற்கு மேலாக செல்ல நான் விரும்பி இருக்கிறேன் எனவே என்ன பண்ண போகிறேன் தே அந்த காரணத்தினால் தேன தவ தேவங்கிறதுக்கு தவன்னு சொல்ற உனக்கும் அனையா அனையான்னா இந்த தித்தியயா பாரியையா அந்நது தவ அனையா திவித்தீயா பாரியையா காத்தியாயன்யா அந்தேதம் விச்சேதம் உனக்கும் அவளுக்கும் பிரிவை உண்டு பண்ணுகிறேன் ஜாகிரதையா புரிஞ்சுக்க பிரிவை உண்டு பண்ணுகிறேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ஃப்ரீ என்னன்னா என்ன சம வச்சு தான் அங்கே நீங்கள் இருந்தது இல்லை அந்தம் கரவாணி அந்தம்னா விச்சேதம் கரவாணி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்களாம் கேட்காதீங்க உபநிஷத்தில் என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும் அதில் ஏன் இப்படி இருக்கப்படாதா சுவாமின்னா இருக்கிறது தான் படிக்க முடியல ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னால் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் நான் இப்போ ச ஆசிரமமே மாற்றின்ட்டு போகிறதுனால உங்கள் ரெண்டு பேருக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை நீ உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லை இத்தனை நாள் வரைக்கும் உங்களை ரெண்டு பேரையும் பாதுகாக்கிற பொறுப்பு யாருடையது என்னுடையது இனிமே உங்கள் ரெண்டு பேரையும் பாதுகாக்கிற பொறுப்பு யாருதுன்னா உங்களோடு அப்போ உங்களோடதுன்னா நீ ஏதாவது கொஞ்சம் வச்சு அவ கொடுக்கலன்னு நீ சொல்ல நீ கொடுக்கலன்னு அவள் சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டா நான் போகிறதுக்கு வந்திருக்கேன் கிடையாது அதனால உன்ன உங்கள் ரெண்டு பேருடைய ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து விட்றேன் நீங்கள் பாட்டு பார்த்தோம் நம்ம சாஸ்திரங்களில் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்ன கேட்டால் இந்த ஒரு பெண்ணை வந்து எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு ஒத்து வராது இருந்தாலும் சொல்கிறேன் மனுஸ்மிருதியில் இருக்குது சின்ன வயசில் அப்பா பார்த்துக்கணும் வாலிப வந்து கணவன் பாதுகாக்கணும் வயதான காலத்தில் பையன் பாதுகாக்கணும் குழந்தை தான் பாதுகாக்கணும் இப்போ எல்லாம் தனிமையே நமக்கு அவங்கவுங்களுக்கு இன்டிபெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இல்லை பிதாரக்ஷதி கவுமாரே இப்போ பர்தா ரக்ஷதி எவ்வனே புத்தரோரக்ஷதி வார்த்தக்கே அது கடைசி வார்த்தை தான் ரொம்ப கஷ்டம் ந ஸ்திரீ ஸ்வாதந்திரியம் அருகதி தனியாக இருப்பதற்கு அனுமதி இல்லை அதில் ந ஸ்திரீ ஸ்வாதந்திரியம் அருகதி ஸ்திரீ தனியாக இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தருடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும்னு மனு சொல்லுற சொல்கிறார் அந்த காலத்துல லைஃப் அப்படி இருந்தது நம்ம இப்போ அதெல்லாம் வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுங்கிறதே அதுவே பெரிய விசாரம் நடந்து கொண்டே இருக்குது ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க அந்த காலத்து லைஃப் ஸ்டைலே வேறு பகவானை மையமாக வச்ச வாழ்க்கை இப்போ பணத்தை மையமாக வச்ச வாழ்க்கை பணத்தை மையமாக வச்ச வாழ்க்கையில் போய் பகவான் எப்படி இழுக்கிறது பகவானை மையமாக வைக்கிறபோது இதெல்லாம் செகண்டல் எது பணம் இதெல்லாம் செக் பட்சம்தான் பகவான் தான் முக்கியம் கலாச்சாரம் பண்பாடு அதுதான் முக்கியம் சங்கராச்சாரியர் இதை வச்சுக்கொண்டே சொல்றார் எப்போ ஆத்ம ஜானம் வேணுமோ ஆத்ம ஜானத்துக்கு கர்மா தேவையில்லை எப்படி கனெக்ட் பண்றார் பாருங்க ஆத்ம ஜானத்துக்கு கர்மம் தேவையில்லை ஏன்னா கர்மம் வந்து கர்மனா பத்தியத்தை ஜந்து வித்யாச்ச விமுச்சியத்தை தஸ்மாத் கர்மன குர்வந்தி எதைய பாரதர்ஷினா கர்மத்தினால ஜீவர்கள் எல்லாம் பந்தப்படுகிறார்கள் ினால் மோட்சம் அடைகிறார்கள் எனவே துறவு வாழ்க்கை மேற்கொள்கின்றவர்கள் கர்மத்தை துறந்து விடுகிறார்கள் அதாவது உலக சுகம் வேணும்னு சொன்னா அதுக்கு புண்ணியம் வேணும் பணம் மாத்தம் போறாது புண்ணியம் வேணும் புண்ணியம் வேணும்னா கர்மம் வேணும் கர்மம் வேணும்னா இல்லறம் வேணும் இல்லறம் இல்லாமல் கர்மம் பண்ண முடியாது இல்லறம் இல்லாமல் கர்மம் இல்லை கர்மம் இல்லற கர்மம் இல்லாமல் புண்ணியம் கிடையாது புண்ணியம் இல்லாமல் புண்ணியம் இல்லாமல் நமக்கு லௌகிக சுகம் கிடைக்காது உலக இன்பம் கிடைக்காது நாம் அப்படி பெரியவங்கள்லாம் அந்த அதிர்ஷ்டத்தை மனசில் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு இப்போ பணத்தை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில் இதை புரிய வைக்கிறதே ரொம்ப கடினம் ஆக பண்பாடு கலாச்சாரம் கடவுள் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை வச்சு நம்ம தேசத்துக்கு ஒரு பேரை என்னது புண்ணிய பூமி கர்மபூமி யோக பூமி ஞானபூமின்னு இங்கே பேர் இந்த தேசத்துக்கு ஏன்னு கேட்டால் நம்ம சந்தோஷத்துக்கு தர்மத்தை சார்ந்துருக்கோம் சந்தோஷத்துக்கு புண்ணியத்தை தர்மத்தை ஞானத்தை சார்ந்து வாழ்கிறதுனால இந்த தேசத்துக்கு அப்படி இருப்பேர் ஆனால் மற்ற தேசத்துக்கெலாம் என்ன பேர் தெரியுமோ போக பூமின்னு பேர் அங்கே என்ஜாய் பண்ணுறது நல்லா ஒரு வாரம் சனிக்கிழமை வரைக்கும் மாடு மாதிரி உழைக்க வேண்டியது அப்புறம் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சு கூட திங்கக்கிழமையே வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாடு மாதிரி வேலை பார்க்கணும் மாடு மாதின்னு சொல்கிறேன் வேலை பார்க்கணும் அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் கார் எடுத்துன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும் அவ்வளோதான் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே போயிட்டு ஹோட்டலெலாம் சாப்பிட்டுட்டு சுற்றிடணும் ஏழு நாளும் வீட்டில் இருக்கக்கூடாது அந்த வீட்டிலே இருக்காது அப்படி ஒரு அந்த வாழ்க்கைக்கு இங்கேயும் வந்துட்டுருக்கோம் எல்லாருமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்துக்கு போனாலும் இப்படி பக்கத்து தேனிக்குள்ளே போனால் போகிறோம் தெரிஞ்சு போயிடுது எல்லா இடத்துலையும் வந்து பணத்தை மையமாக வச்ச வாழ்க்கையில் போய் இதை எப்படி சொல்றது புரியணுமே ஹெடுபடணுமே ஆனாலும் சொல்கிறத சொல்லிடு ஊதரசங்க ஊதிவை புரியற வரைக்கும் புரியட்டும் அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம் ஊதரசங்க ஊதிண்டே இருக்கும் ஓ யாக்ஞவல்யர் வந்து சந்யாசம் பண்ணுறதுக்கு காரணம்னா இவ்வளோ பெரிய மகாஜ்ஞானி ஞாத்மஜானத்துக்கு கர்மம் தேவையில்லை இல்லறம் தேவையில்லை ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ இன்றைக்கி இல்லறமெல்லாம் திண்டாட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சௌரியமாக டைவர்ஸ் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கடவுளை மையமாக வச்சு வாழாது காரணம் ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக சேர்ந்திருக்கோம் சந்தோஷம் கிடைக்கல தூக்கி போடு சந்தோஷம் வந்து கணவனால் வரும்னு எதிர்பார்க்குறாங்க மனைவியினால் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்ப்பில் மண்ணு விழருது அப்புறம் வந்து நான் இருக்கவே இருக்குது செப்பரேஷன் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி எப்படியோ பகவானை நினச்சிக்கிட்டு சமாளிச்சுடுவாங்க கடவுளை நினச்சி இப்போ கடவுள் முக்கியம் இல்லை நான் என்னுடைய சுகந்தான் முக்கியம் எனக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தில் பிரச்சனை அதனால் ரெண்டு பேருக்கு ஒத்து வரலை விட்டு விட்டோன்னு நாங்கள் எதுவும் சேர்ந்து பார்த்தோம் சரி வரல அவ்வளோதான் அப்போ வாழ்க்கை எப்படி சரி வராது நிறைய அம்சம் இருக்குமேன்னா அது சரி வரலன்னா மாற்றிகிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அப்போ உனக்கு பிடிப்பே இருக்காதுன்னா அதெல்லாம் நான் திங்க் பண்ணுறதே கிடையாது அப்படி ஒரு விதமான வாழ்க்கை அது அதனால் பார்த்துங்க மைத்ரேயி காத்தியாயனியோடு சேர்ந்து வாழ்ந்த சந்யாசம் பண்ணுறேன்னு சொல்கிறார் அப்போ சந்யாசம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு சங்கராச்சாரியார் காரணம் சொல்கிறார் ஆத்ம ஜானத்துக்கு கர்மம் தேவையில்லை சன்னியாசம் தேவைங்கிறது முக்கியமில்லை சங்கராச்சாரியோட பியூட்டிஃபுல் அனாலிசிஸ் என்னன்னா ஆத்ம ஜானத்துக்கும் கர்மம் தேவையில்லை கர்மம் தேவையில்லை என்றால் இல்லறம் தேவையில்லை எனவே துறவு வாழ்க்கையினர் இல்லறம் தேவையில்லை துறவு வாழ்க்கை எவ்வளோ எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க கர்மத்துக்கும்ானத்துக்கும்ான பிராப்தி கூட கிடையாது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆனால் கர் இல்லறதுக்கு பொறாம துறவு வாழ்க்கைக்கு வர முடியாது அதையும் கிருஷ்ணர் கீதையில் சொல்றார் சந்யாசஸ்து மகாபாஹோ துகமாப்துமயோகயுக்தோமு நச்சிரேணாதி அர்ஜுனா கர்ம யோகம் பண்ணாம கர்ம சந்நியாசம் பண்ண கர்ம யோகம் பண்ணாமல் கர்ம சந்யாசம் பண்ணினா கர்ம சந்யாசம் துக்கமாயிடும் அதனால் இல்லறத்துக்கு போய் துறவு வாழ்க்கைக்கு வர்றது தான் பெரும்பாலானவர்களுக்கு அனுகூலமானது அப்போ எங்கள் கேசெல்லாம் எதில் சேர்க்கறதுன்னா இதெல்லாம் ஜென்மாந்திர போன ஜென்மம் அதில் முடிஞ்சிருக்கும் இல்லாட்டி இப்படி ஆசிரமத்தை கட்டின்னு உட்காந்துட்டு ஆசிரமத்தை வைக்கிறதும் ஐம்பது கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒன்று அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதனால் அந்த இங்கேயா ஒன்று தப்பிச்சின்னு வீட்டில் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருந்தோன்னு வச்சவங்க கூட ஒன்னோட போயிருக்கிறது அது எதுவும் ஒரே கல்ச்சராக இருந்ததுன்னா இன்னும் சமாளிச்சிருக்கலாம் இதில் டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் ஆசீர்வாதம்னா பகவான் அங்கே கொடுக்காத பக்குவத்தையெல்லாம் சேர்த்து கொடுத்துடுவார் நிறையவே கொடுத்துடுவார் சுவாமி பாவம் புலம்புறாரு எங்களுக்கு முன்னாடி நினைக்காதுங்க நானும் புலம்புற சொல்லி வைக்கிறேன் புரிகிறதுக்காக இதெல்லாம் இதுமாரி பகவானை பிடிச்சிருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் மற்ற ஒன்றும் பெருசாக இல்லை ஆனாலும் ஆனால் அதுக்குள்ளது இருக்கத்தானே இருக்கும் அந்த மேலெழுந்த வாரியாக ஒரு சின்ன விஷயம்னால் அதுக்கு மேலெழுந்த வாரியாக ஒரு மாதிரி ஏதாவது ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்க இருக்காது இருக்கும் ஆனால் இருக்கவே இருக்குது நம்ம ஞானம் குருவோடய பகவானுடைய அனுகிரகம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஓவர் பவர் பண்ணுறோம் ப்ராப்ளம் வராமையாக இருக்குது ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை என்ன பண்ணுறோம் ஞானத்தினால அதை ஜெயிச்சு ாலையும் பக்தினாலயும் நம்ம அதை ஒரு பிரச்சனையும் ஜெயிச்சு ஜெயிச்சு வர வர என்ன இருதுன்னா இன்னும் மெச்சூரிட்டி கூடிறது அவ்வளவுதான் பக்குவம் கூடி விடுது அப்ப இதை புரிஞ்சுங்க ரொம்ப அழகான இது டெவலப்மெண்ட் சங்கராச்சாரியார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லா சன்னியாசம் மஸ்ட்ன்னு சொல்லலை கர்மா தேவையில்லைன்னு ஆகையினால கர்மா தேவையில்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கை அதுக்குதான் சன்னியாசம்னு வச்சுட்டாங்க அதுக்கு ஒரு நியமங்கள் வைத்தார் இப்போ யாஜ்ஞவல்க்கியர் சந்நியாசம் பண்ணுறேன்னு மைத்திரே கிட்ட சொல்லி அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாது நான் இப்போவே சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துடுறேன் அனையா காத்தியாயண்யா உனக்கும் காத்தியாயண்ணிக்கும் இந்த காத்தியாயனிக்கும் உனக்கும் அந்தம் கரவாணி பிரிவை உண்டு பண்ணுகிறேன் பிரிவை உண்டு பண்ணுகிறேங்கிறதுல தாற்பயம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்னு அர்த்தம் உங்களை ரெண்டு பேரையும் பிரிக்கிறேங்கிற தாற்பயம் இல்லை நீங்கள் வேணால் சந்தோஷமாக சேர்ந்து வேணாலும் இருந்துங்கோ ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபைனான்சியலி இன்டிபெண்ட் ஏன்னா பணம் பிரச்சனை வரும் இந்த இதுலேயே ராமாயணத்திலே வந்து இந்த கூனி என்ன சொல்கிறான்னா ராமன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா க கௌசல்யோட கை வசந்துடும்ங்கிறார் அந்த வார்த்தையை கேட்டவுடனே தான் கைகைக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ராமன் பேரில் ரொம்ப பிரியம் இருந்தாலும் கூட அந்த கூனி சொல்கிற வார்த்தை ராமன் பட்டத்துக்கு வந்தால் ராமன் இல்லம்மா ராமனோட அம்மாவுக்கு பவர் கூடிடும் ராமனுடைய அம்மாவுக்கு பவர் கூடிவிட்டால் நீ கீழே போயிடுவேன் அப்புறம் உன் வார்த்தையெல்லாம் ஒன்றும் இங்கே எடுபடாது எனவே பரதனுக்கு நாட்டை அப்படி ஒரு வாக்கியம் இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய மனசில் இருக்கிற விஷயந்தானே அகத்தின் அழகு தெரியுமே ஆகினால வந்து நமக்கு உள்ளே இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு உள்ளே இருக்குது அதனால சொல்கிறேன் எங்கே எங்கே சொன்னால் இடுபடுமோ அங்கே சொல்கிறா அது மாதிரி இப்போ அதுக்கு இது வந்து என்ன ஆயிடும்னா ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னு வச்சு கூட அப்போ ரெண்டு பேருக்கும் நமக்கு ரெண்டு பேருக்கும் வசதி இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருப்போம் இருந்தாலும் நீ உனக்கு அஞ்சு மாடு எனக்கு அஞ்சு மாடு இருக்கு பிரச்சனையே இல்லை அந்த காலத்து சொல்லுவோம் ப்ராப்ளமே கிடையாது அதனால் போகிற போது இந்த போகிறபோது மனுஷன் சரியாக பண்ணிட்டு போகக்கூடாதா எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துட்டு போய் நம்மளை திண்டாட வச்சு விட்டாரேன்னு ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது இல்லையா அவர் யாக்ஞவல்யர் ரொம்ப விவேகமாக ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிறார் இவர் சொல்லப்படா ரொம்ப ப்ராக்டிக்கல் எல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம போனதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பிரித்து விடுறாரு அப்போ உடனே மைத்ரி கேட்க ஆரம்பிக்கிறார் இனிமேதான் சூடு பிடிக்கிறது விஷயம் என்னென்ன இவர் சொல்லிவிட்டார் நான் சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன் இதை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கைக்கு போக போகிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கும் இவளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை செல்வத்தை பிரித்து கொடுப்பதன் மூலம் பிரித்து விடுகிறேன் பிரித்து விடுகிறேன் நீங்களாக விரும்பி ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வந்தால் ஓகே அதெல்லாம் இல்லைதில்ல அது ஓகே ஆனாலும் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து உன்னோட பணத்தை பற்றியோ நீ அவள் பணத்தை பற்றியோ பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ள சிக்கல் இல்லாமல் நான் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டார். காத்யாயன்யா அந்தம் கரவாணி. பண்ணிவிட்டார் சர்வா பிளிவீ வித்தேன பூர்ணா சாத் கமத்தியமிவியம் ஜீவித்தே ஜீவித்திய அமத்தியேதி மைத்தேயம் சர்விவீ வின பூர்ணா சேனா நேத்தி வாச்சவிய எதைவ உபகரணவதாம் ஜீவித்தம் தே ஜீவிதாத் அமிர்து நாசாஸ்திவித்தேனேதி இந்த உபநிஷத்துக்கு ரொம்ப பிரசித்தன்மை இருக்கிறது இந்த பர்டிகுலர் இந்த போர்ஷன் ஏன்னா ஆதிசங்கரர் அங்கங்கே இந்த வார்த்தைகளை கோட் பண்ணுறார் நிறைய திற எங்கைத்ய பிராமணத்தை காட்டுவதற்கு தகுந்த வரிகள் நிறைய இந்த பிராமணத்திலே இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான வரி என்னன்னு கேட்டால் அமிர்தத் நாசாஸ்தி வித்தேனி இந்த வார்த்தை தான் ரொம்ப கோட்டபுள் வேர்டு அது பிறகு நான் விளக்கி சொல்கிறேன் சொல்லிட்டார் maitreya கூப்பிட்டார் அம்மா நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன் நான் இனிமேல் ஞான நிஷ்டை அடையணும் வந்த காரியத்தை நான் வந்து ஜாக்கிரதையாக பண்ணியாணும் வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன்பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெய்ஞான எழில் கொடுத்தான் ஆகையினால இப்படியே நான் உழல்றது என் லட்சியம் கிடையாது ஏதோ நானும் உலகத்தில் எல்லோரும் மாறி வாழ்ந்தாச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு இனிமேல் நான் வந்து போகிற வழிக்கு தேட வேண்டியதை தேடித்தான் ஆகணும் இல்லை மாத்திரம் இல்லை என்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கான் கடைசி ஏன்னா ஒரு பெரிய ஆள் ஹீரோ அதில் நான் பண்ணுறது மாதிரியே கடைசியில் என்னோடய ஞானம் எத்தனை பேருக்கு புரியும் அதில் நான் ஆசிரமத்துக்கு போகிறது தான் நல்லது அப்படி சொன்னதுக்கு பிறகு மைத்ரே உடனே கேட்குற இவ வந்து எப்போவுமே இவள் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு உடையவள் மைத்திரை காத்தியாயினி அப்படி கிடையாது அவள் எவ பார்த்தாலும் வீட்டை பெருக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சில அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து இந்த மாதிரி யாஜ்யவள்கர் ஏதாவது சாஸ்திரம் சொல்கிறேன்னா உட்காந்து கேட்குற மூடெல்லாம் கிடையாது நீ வேணா கேட்டுன்று நான் வேணா உங்கள் ரெண்டு பேரும் சமைச்சு வச்சு விட்றேன் அப்படின்னு ஆள் அந்த அம்மா இப்படிலாம் வீட்டில் இருக்காங்கள்ல அந்த அர்த்தத்தில்லாம் நீங்கள் ரொம்ப இதாக நினச்சிக்கக்கூடாது காத்தியாயனி வந்து பெரும்பாலும் பின்னாடி ஒரு இடத்துல வருது ஸ்ரீ பிரஜ்யா அவளுக்கு இதுதான் என்ன துணி வாங்கினியா புடவை வாங்கினியா நகையை வாங்கினியா வீட்டை பெருக்கிறது இது பண்ணுறது வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சுடுவோம் அதுக்காக வேண்டி ம காத்தியாயனியை குறைச்சி சொல்லலை ரொம்ப ஹை லெவலுக்கு வர்றதுக்கு உள்ள கிடையாது பக்குவம் இல்லை அந்த நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி சரின்னு விட்டேன் சரி போயிட்டு ஆசிரமத்துக்கு ரொம்ப நல்லது சில பேர் அப்படி சொல்லிடுவாங்க நீங்கள் போங்களே ஒன்று வேண்டான் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் இருக்கேன் இருக்கேங்கிற இன்னும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக வரும் இனிமேலாம் பாருங்கள் அப்போது இந்த அம்மா வந்து பேசாமல் கூப்பிட்டு அந்த காத்தியாயனியோட இதே வரலை சீனே காணும் காத்தியாயினி வந்து எப்பவுமே வீட்டு வேலை அந்த காரியத்திலே மூழ்கி போகிறாள் இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்கள எல்லாருமே வந்துட்டாங்க வகுப்புக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டை அம்மாவை கூப்பிட்டு பாருங்கள் அதெல்லாம் வேண்டாம் சில சமயம் என்னென்ன வரணுன்னு ஆசை இருந்தாலும் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டார் அப்படி எத்தனையோ சிக்கல்கள் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு மாதிரி இருக்குது ஆயினால் வேண்டாம் அவள் வந்து இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை சரி இதெல்லாம் ஊரில் நடக்கிற சமாச்சாரம் அந்த காலத்தில் சந்யாசம் வாங்கிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயந்தான் அதுவும் அந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே அதெல்லாம் சர்வசாதாரணம் அந்தம்மா ஒத்துனு போயிடுது ஆனால் மைத்ரேயை என்ன கேட்குறா சா ஹோவாச்ச மைத்ரேயி சா மைத்ரேய ஊவாச்ச அந்த ஹான் ஒன்று இருக்குது இதுலேயும் முதலியே வந்தது ஹான் சங்கராச்சாரியார் விருத்தான ஸ்மரணார்த்தம் ஒன்சப்பானே டயம் காலத்தில் அப்படின்னு அர்த்தம் ஒரு காலத்தில் அதாவது ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தாலும்மா இல்லாட்டி ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாலும்மா இப்படி ஒரு கதை சொல்லுவாங்கள்ல ஒரு ஊரில் ஒரு விரை ஒரு ஊரில் இழுகணும் அப்படி இழுத்தாதான் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது அப்படி சொல்கிற விதமாக சொல்லணும் ஓ ரெண்டு ரெண்டு அப்படி ராகம் பாட்டு பாடினால் தான் அது நல்லாயிருக்கும் இல்லாட்டி உயிர் உயிரே இல்லாமல் உணர்ச்சியே இல்லாமல் சொன்னால் ஓன் ரெண்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுவே கொஞ்சம் பரவாயில்ல தோன்றும் ஹான்னு சொன்னால் விர்தானு ஸ்மரணார்த்தம் ஒரு நடந்த ஒரு கதையை நினைவு முன்னொரு காலம் அப்படின்னு இந்த காலம் உடனே மைத்ரேயும் கூறினாள் எப்படி பாருங்க அந்த காலத்தில் கடவுனை கூப்பிட்டுருக்காங்க பகவானே ஹே பகவன் என்ன பகோஹோ என்லாம் வந்து நீங்கள் அப்படி இழுத்து பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு லைவாக கொண்டு போகிறது மந்திரம் இயம் சர்வா பிருத்திவித்தேன பூர்ணா சாத் கதம் தேன இந்த செல்வத்தினால் இந்த உலகம் முழுவதையும் செல்வத்தால் நிறைத்தாலும் அதனால் நான் மு நிறைவை பெற முடியுமா அமிர்தாசியம் இயம் சர்வா பிருத்திவியம் சர்வா பிருத்திவினா இந்த பூமி அனைத்தையும் வித்தேன பூர்ணா சாத் இந்த உலகம் அனைத்தையும் செல்வமாக கொடுத்தாலும் கூட முழுமையாக கொடுத்தாலும் கூட கதம் தேன அந்த அதனால் கதம் அமிர்தாஸ்யாம் எப்படி நான் அமிர்தத்தை உடையவளாக ஆக முடியும் அமிர்த்தம்னா மோட்சம்னு அர்த்தம் மோக்ஷம் நிம்மதி முழுமையான அமைதி சாந்தி பரிபூர்ண திருப்தி அப்படிலாம் போட்டுக்கலாம் சங்கராச்சாரியர் ரெண்டு அர்த்தம்னு சொல்கிறார் இது ஆக்ஷேபமாக இல்லை பிரஷனமாக ரெண்டும் வச்சுக்கலாங்கிற முடியுமா இந்த உலகனைத்தையும் நீங்கள் எல்லாம் பணத்தால் எனக்கு நிரப்பி எனக்கு கொடுத்துட்டா கூட நான் நிம்மதியாக இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்குறேன் யாக்கியம் வைக்கிற பார்த்து முடியுமா இப்படின்னு கேள்வியாகவும் எடுத்துக்கலாம் முடியுமா அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு வேணாலும் போட்டுங்கிறார் சங்கராச்சாரியர் ஆக்ஷேபமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது கேள்வியாகவும் எடுத்து ஆக்ஷேபார்த்தம் பிரஷனார்த்தம்னு பேர் ஆக்ஷேபமார்த்த ஆக்ஷேபார்த்தமாக எடுத்துக்கொள்ளுவதா பிரஷனார்த்தமாக எடுத்துக்கொள்ளுவதான்னா ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம்னு சங்கராச்சாரியர் அர்த்தம் பண்ணுறார் முடியுமானு கேள்வி முடியுமா அப்படின்னு கேட்குறார் தேனா அமிர்தாசாம் இப்படி கேட்டாலும் இது ஒரு கொட்டேஷன் இயம் சர்வா பிருத்திவித்தேன பூர்ணா சாத் தேன அகம் கதம் அமிர்தா சாம் இந்த பூமி அனைத்தையும் செல்வத்தினால் நிறைத்தாலும் எப்படி அதனால் நான் முழுமையான நிறைவை பெற முடியும் முடியுமா அப்படி கேள்வி கேட்க தைத்திரியோபுஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு தேயம் பிருத்திவி சர்வாவித் தூர்ணா சாத் ச ஏகோ மனுஷ ஆனந்த தியம் பிருத்திவி சர்வாவித் தஸ்ய பூர்ணா சார் இதே வார்த்தை தான் இந்த உலகம் முழுக்க நான் வந்து சக்கரவர்த்தி ஆயிட்டேன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு அதுக்கு தானே அமெரிக்கா ஆசைப்படுறது இப்போது அமெரிக்கா ஆசைப்படுறதே உலகத்துக்கு தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுகிறது அதனால அமெரிக்காவுக்கு திருப்தி வருமான அதுக்கப்புறம் தெரியும் அப்புறம் பார்த்தோம் அமெரிக்கா பத்தி ரொம்ப பேச வேண்டாம் தேனா கதம் அமிர்தாசியம் அதனால எனக்கு திருப்தி வந்துடுமா சுவாமி பகவானே அப்படின்னா அவர் உடனே சொன்னார் ந முதல்ல எடுத்த நீங்க வந்து இதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களே எல்லாத்தையும் ச இருக்கிறதே உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் அதையும் கொடுத்துட்டு போகிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனால் எனக்கு வந்து இந்த பூமியவே நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு திருப்தி ஏற்படுமா சுவாமி அமிர்தா அமிர்தா சாம் தமசோமா ஜோதிர்கமய இந்த உபனிஷத்துலாம் இருக்குது இந்த மந்திரம் அது ஜப மந்திரம்னு சொல்கிறார் சங்கராஜர் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர் மா மிருதங்கமய ஜே தீ பண்ணணுமா ஜம் பண்ணினா அது நமக்குடைய பிரயோஜனம் கிடைக்கும் சொல்கிறார் அத் கதம் தேன அமிர்தா சாம் அதனால் நான் நிறைவை பெற முடியுமா அப்படின்னா உடனே அவர் பதில் உடனே சொல்றார் கிடையாது கண்டிப்பாக கிடையாது இந்த பூமியை முடுக்க உனக்கு செல்வத்தால் நினைச்சாலும் நீ மோட்சம் அடைய முடியாது நீ என்ஜாய் பண்ணு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் ந இதி யாஜ்ஞல்யா ஹூவாச்சவ்யா இந்த முழுவதும் செல்வத்தால் நிறைப்பும் நீ முக்தி பெற முடியாது மோட்சம் அடைய முடியாது நீ வசதியா இருக்கலாம் அவரே சொல்றா உபகரணம் எடுபடி ஆளு இதெல்லாம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ வசதியாக இருக்கும் நிம்மதியாக இருப்பேங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறது எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள் உனக்கு வசதி கிடைக்கும் பணத்தை கொடுத்து எது வேணாலும் வாங்கிவிடலாம் சாந்தியை மாத்திரம் பணத்தை கொடுத்து படுக்கையை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாதுன்னா நிறைய சொல்லுவாங்க பணத்தை கொடுத்து ஆளை வாங்கிவிடலாம் வேலைக்கு ஆளை வச்சிடலாம் ஆனால் அன்பை எப்படி வாங்கிறது வாங்க முடியாது நம்ம வேலை பிரியத்தை காட்டுன்னா எப்படி காட்டுவோம் என்ன பிரியத்தை காட்டணும்னா அது உடனே இது வரத்துக்கு என்ன இருக்குது அப்போ அது முடியாதுங்கிறார் எதா உபகரணவத்தாம் உபகரணவ தாம்னால் என்ன வாழ்க்கைக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லா சௌகரிய உபகரணம்னா கார் உபகரணம் வீடு உபகரணம் தான் ஆட்கள் எல்லாமும் யதா உபகரணவதாம் ஜீவிதம் என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் எல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆழ்ந்து சிந்தித்ததுனால தான் இவ்வளோ கருத்துக்கள்லாம் வந்திருக்கு இப்படியும் கூட மாடனாக சொல்லலாம் ஒரு காலத்தில் எளிமையான வாழ்க்கையில் இருந்து கொண்டு உயர்ந்த கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்த சிந்தனையின் தொகுப்புகளே வேதங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது எல்லாராலையும் அப்படி முடியாது சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஆழ்ந்து சிந்திச்சு விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் எல்லாராலையும் சிந்திக்க முடியாது அவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உயர்ந்து ஆழ்ந்து உண்மையை வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை ஆராய்ச்சி சிந்தி ஆராய்ச்சி பண்ணத்தினால எத்தனையோ விஷயங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அருளால் விளங்கியது அதெல்லாம் அவர்கள் சம்பிரதாயமாக சொல்லிக் கொடுத்தார்கள் அதுதான் வேத ரூபமாக இருக்குது அதை ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிறுத்திவிட்டாங்க இது எல்லாரும் ஆளாக ஒன்று சொல்லி எதோ குழப்பிடக்கூடாதுன்னு இது பண்ணிவிட்டாங்க அதனால தான் வேதத்தை வேறு யாரும் உள்ளே நுழைக்கிறது இடைச்சர்களுக்கு அனுமதி கிட க அதனால மற்றவர்கள்லாம் சொல்றதெல்லாம் புராணம் இதிகாசம் இப்படி வச்சுட்டோம் ஸ்மிருத்தின்னு வச்சு இதெல்லாம் பார்த்தா இந்த கதையெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியும் ஜீவிதம் வசதி நல்லா இருக்கும் உனக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் நல்லா எது வேணாலும் சாப்பாடு வேணுமோ எல்லாம் கிடைக்கும் ஆனால் மனசாந்தி வந்து உனக்கு அது கொடுக்கும்னு நான் சொல்ல முடியாது சொல்லப்போனால் சாதாரணமாகவே அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் புண்ணியம் இருக்கணும் இங்கே எல்லாம் இருந்தாலும் என்ன தான் பங்களா காரு எடுபடி அத்தனை இருந்தாலும் சரியா நமக்கு பயன்படும் ஒழு நேரத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யணுமே அதுக்கு தான் நிறைய புண்ணியம் வேணுங்கிறாங்க புண்ணியம் எத்தனை நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும்னா பண்ணிவிட்டே இருக்கணும் புண்ணியம் புண்ணியத்தையும் பண்ணி முடிக்க முடியுமான முடியாது ஏன்னால் இந்த எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காது அதுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் ஃபுல் ஆஃப் தான் நம்ம அப்படி அதுக்கு இடையில் அந்த சொல்கிறாங்களே கதை சொல்கிறோம்ல அந்த ஒருத்தன் வந்து வழியில் போயிட்டுருந்தான் திடீர்னு புலி துரத்துச்சு புலி துரத்தின உடனே அவன் வந்து ஓடி போனான் பாழங்கிணத்துல விழுந்து விட்டான் விழுதுகிறப்போ பாழும் கிணத்து தண்ணி இல்லை அதில் கீழே பார்த்தா ஒரே பாம்பு மேலே பாம்பு அது அதுக்கடையில் ஏதோ ஒரு கயிறை பிடிச்சிருந்து தொங்கினான் அது பார்த்தா ஒரு கொடி அந்த கொடி அது மேலே புலி நிற்குது கீழே பாம்பு நடுப்புரைவை மாட்டின்னு விட்டான் அந்த அந்த கொடியை வேற எலி கடிக்கிறது கத்திரிச்சுருக்கு எலி அதுக்கிடையில் இங்கே சைடில் ஏதோ ஒரு மரத்துலேருந்து தேன் சொட்டி தான் நாக்க நட்டினானா அப்படித்தான் இருக்குது நம்ம சுகம்னா இந்த கதை ரொம்ப பிரசித்த எல்லோரும் சொல்லுவாங்க நம்முடைய சுகம் உலகத்தில் இந்த ஒரு ஒரு சொட்டு தேனை நக்கிறதுக்கு இத்தனை துக்கம் கீழே பாம்பு மேலே புலி கத் பிடிச்சுட்டுருக்கிற கயிறு எலி கடி கத்திரிக்கிறது இத்தனைகிற நம்ம வந்து இவ்வளவு கம்ஃபர்ட்ஸ் இவ்வளவும் வச்சுண்டு அனுபவிக்கிற சுகத்தை பார்த்தா அதுக்கு கொடுக்குற துக்கத்தோட விலை எவ்வளவு துக்கத்தினுடைய விலை எவ்வளவு கிடைக்கிற சுகம் எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தா தெரியும் ரொம்ப அவுட் ஒன்றுமே இருக்காது ஆனால் சுரமந்திர தருமூல நிவாச ஷையா பூதலம் அஜினம் வாசக சர்வ பரிகிரக போகத் தியாக கசிய சுகம் ந கருத்தி வீரா ஆனால் ஞானம் வேணும் அறிவோடு என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்றும் வேண்டான்னு அப்படியே கோயில் வாசலில் மரத்தடியில் உட்கார்ந்துட்டுருக்கார் சுரமந்திர தருமூல நிவாசா அதனால தான் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் கூட அந்த சாமியாரை பார்த்தா நமஸ்காரம் கொஞ்சமாவது புண்ணியம் வேலை செய்யட்டோம்னு அதில் சுரமந்திர தருமூல நிவாசகா ஷையா பூத்தலம் அஜினம் வாசகா ஒரு உடைமை பொருளை எடுபடி ஆடாது போய் கொஞ்சம் பிட்சம் வாங்கிடுவாப்பான்னு சொல்றதுக்கு சிஷியதாகவும் இருக்கான் நான் கிடையாது சர்வ பரிகிரக போகத் தியாக கசிய விராக கசிய சுகம்னு கருவத்தி பற்றற்ற தன்மை எவனுக்குத்தான் இன்பம் தராது ஆனால் பற்றற்ற தன்மை வருவதற்கு சரியான பக்குவமும் மெஞ்ஞானமும் வேண்டும் மெஞ்ஞானமும் பக்குவம் இல்லைன்னா அது துக்கமாக மாறிடும் அதனால் அவர் சொல்கிறார் எதைவ உபகரணவ தாம் ஜீவிதம் தத்தைவ தே ஜீவிதம் சாத் அவ்வளவுதான் ஆனால் ஒன்று ஞாபகம் அமிர்தத்வசத்து ஆசா வித்தேன நாஸ்தி இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட் மோ அதாவது பணத்தை வச்சுட்டு மோட்சத்துக்கு ஆசைப்படக்கூட முடியாதுன்ட்டு ஆசா இந்த நாசாங்கிறது நீங்கள் ஜாக்கிரதையாக படிக்கணும் நஷா அஸ்தி இருக்குது ஆஷா ந அஸ்தி வித்தேன வித்தேனா பணத்தினால் அமிர்தத்வசியத்து அமிர்தத்வசூனா மோக்ஷத்திற்கு உண்மையான மன மன அமைதிக்கு முழுமையான மன அமைதிக்கு வித்தேன வித்தேனா செல்வத்தினால் ஆஷா ஆஷான்னா ஆஷா நாஸ்தி எதிர்பார்க்க கூட முடியாது நீ கற்பனை கூட பண்ண முடியாது பொருளை கொண்டு மோக்ஷம் அடைவதற்கு நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நடக்கவே நடக்காதுங்கிறது இது வடதுருவம் அது தென் துருவம் தேவை முற்றிலும் பற்றற்ற தன்மை இந்த லௌகிக சுகத்துக்கு இந்த இந்த அல்ப சுகத்துக்கு இத்தனை சிரமங்களாக பட வேண்டும் ஆனால் ஜனங்களுக்கு விவேகமே வராது ஏன்னா அதில் இருக்கிற அதில் அந்த சுகத்துக்கு அடிமையாக போனதுனால அந்த அல்ப சுகத்துக்கு அடிட்டு அல்பசுகத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க பூர்ண சுகத்தை பற்றின விஷயமே புரியலை அப்போ அல்பசுகத்துக்கு தான் அடிக்ட் ஆகும் அப்போ அல்பசுகத்துக்கு அனந்த துக்கத்தை அனுபவிக்க தயாராகிட்டோம் அல்ப சுகத்தை அனுபவிப்பதற்கு கொடுக்க வேண்டிய அனந்த துக்கம்ங்கிற விலையை கொடுக்க தயாராகிவிட்டோம் பூர்ண சுகம் வேணும்னா என்ன பண்ணணும்னா அனந்த துக்க அல்ப சுகத்தை தியாகம் அல்ப சுகத்தை தியாகம் பண்ணினா அந்த அல்ப சுகத்துக்காக நாம் படுற கஷ்டமும் நம்மளை விட்டு போயிடுமா போகாதா போயிடும் யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இளன் யாதனின் யாதனின் நீங்கியான் எதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு விடுறையோ அதனின் அதனின் நோதல் இளன் எதெல்லாம் இன்பம் தர்றதுன்னு நினச்சி நீ வச்சிருக்கியோ அந்த பொருளெல்லாம் விட்டுட்டியானா அதனால் வர்ற கஷ்டமும் இல்லைன்னு சொன்னார் நீங்கள் இன்னொன்று போட்டுக்கணும் அதனின் அதனின் இன்பமும் இல்லை அதனுடைய இன்பமும் நமக்கு கிடையாது துன்பமும் கிடைக்கும் சொல்லப்போனால் அது இன்பம்னு பேர் சொல்லிக்க வேண்டிதான் சுக ஆபாசம் சம்ஸ்கிருதம் அது சொல் சாஸ்திரம் சொல்கிறது சோபனாத்தியாசங்கிறது அழகான கற்பனை இன்பம் இருக்கிற மாதிரி இன்பம்ங்கிறது இல்லவே இல்லை இன்பம் இருப்பது அதனால இவர் என்ன சொல்றார் அமிர்தத் இதுதான் கோட்டபிள் கோட் வேர்டு அமிர்தத் அமிர்தத் ஆசா நாஸ்தி மோக்ஷத்திற்கு மோட்சத்திற்கு பணத்தினால் மோட்சத்திற்கு ஆசைப்படவும் கூட முடியாது ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டும் எப்படி இது பண்ண முடியும் நீ யோகம் மோக்ஷம் வேணும்னா இதை தியாகம் பண்ணணும் நான் கர்மனா ந பிரஜயா அங்கேயும் பாருங்கள் அமிர்தத்துவம்தான் ந கர்மனா ந பிரஜயா தனேன தியாகேன இங்கெல்லாம் பயப்படா இங்கே சுவாமி இப்படி ஸ்ட்ராங்காக சந்நியாசத்தை சொல்கிறாருன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்கோ உங்களுக்கு அனுகிரம் இருந்தால் வரட்டும் தெரிஞ்சு வச்சு இப்படிலாம் நம்ம தேசத்தில் சிந்தனைகள் சாஸ்திரங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் அப்படின்னா சாமியாரா தெரியும்னு அடுத்த இமயமலையில் வெள்ளிப்பனி மலையின் மீது நான் அப்படி தான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன் அதை வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் ஆனால் நாங்கள் பிரவர்த்தியில் ஈடுபட்டால் எப்படி இருப்போம்னா மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் விட்டா முழுக்க கப்பல் விடுவோம் இல்லாட்டி சாமியாராக விடுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் எங்களால் எங்களுக்கு உழைக்கவும் தெரியும் பணம் சம்பாதிக்கவும் தெரியும் அந்த பணத்தை தியாகம் பண்ணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன அழகான பாட்டு பாருங்கள் வெள்ளிப்பனிமலையின் மீது உலாகுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அது மாத்திரமில்லை பள்ளிக்கூடத்தையெல்லாம் கோயிலாக மாற்றிடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோழ்தட்டுவோம் என்ன என்ன விஷயம் புரிஞ்சிருந்தால் அந்த பாட்டு அவர் பாடுவார் இதெல்லாம் அதனால்தான் அவருக்கு பேர் வரகவி வரக்கவி மகா சுப் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருக்கு இன்னொரு பேர் வரக்கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதிங்கிறது ஒன்று வரக்கவின்னா வரம் வாழ்ந்து வந்த கவின்னு அர்த்தம் வரம் வாழ்ந்துட்டு வந்திருக்கார் இல்லாட்டி இந்த பாட்டில் நம்மளாம் எழுதிப்போம் அந்த பாட்டு புரியவே மாட்டேங்கிறது எங்கே எழுதுறது திங்க் பண்ணுறது எழுதுறது ஆ வெள்ளிப்பனி மலை எங்கே இருக்குது கடல் முழுவதும் கப்பல் விடுறது எங்கே இருக்குது வெள்ளிப்பனி எவ்வளோ பெரிய மலை இது சாதாரண மலையானா வெள்ளிப்பணி மலையின் மீது உலாபவம் அங்கேயும் முழுதும் நான் அங்கேயும் சேர்த்துக்கணும் இப்போ இங்கே இருக்கிறத்துக்கு அதுலேயும் போட்டுக்கணும் இமயமல தான் பெருசாக மைல் நீளம் ஐநூறு மைல் அகலம் இருக்கு அவ்வளோ பெருசு இருக்கேன் இந்த தப்போவன் சின்மயன் சுவாமிஜியோடய குருவோட மகிமையை படித்து பார்த்தா அவர் தப்போவன்ஜி அப்படி யாத்திரை பண்ணியிருக்கார் வாண்டரிங் இன் ஹிமாலயாஸ் ஈஸ்வர தர்ஷன் ஹிமகிரி விகார் எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் பாரதியார் பாடினதெல்லாம் எவ்வளவு பரம சத்தியம்னு புரியும் இருக்கட்டா அப்போ அமிர்தத்வசேத்து நான் உங்களை யாரையும் பயமுறுத்தலை இதெல்லாம் படித்தேன் என்ன சுவாமி இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டீங்களே பாடத்துக்கு அப்படின்னா எவ்வளவு காம்பீரியமாக இதுவும் இல்லறத்தில் கணவன் மனைவி பேசி பேச்சு இது யாருக்கு வேணும் சாமியாருக்கா சாமியாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது சாமியார் எங்கேருந்து வந்துட்டார் மேலேருந்து தானாவாக குதிச்சுட்டார் அவரும் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கார் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்துருக்காரு அமிர்தத்வசூ வித்தேன அமிர்தத்வச ஆஷா நாஸ்தி கிடையவே கிடையாது அப்படின்னு உவாச்சி உவாச்ச எல்லாம் இன்வெர்ட் காமாஸ் போட்டுக்கணும் அவ கேட்டது என்னன்னா மே என்ன என்ன அப்படியானால் தாங்கள் அப்படியானால் அப்படி சொல்ற மைத்ரி அப்படி நீங்கள் கரெக்ட் இதை கூட ட்ராமாவாக போடலாம் நல்லாவும் இருக்குது மை இது ட்ராமாவுக்கு ரொம்ப நல்ல கான்செப்ட் இது அப்படி ஆனால் புரியணும் என்னத்த ட்ராமா போட்டாங்க ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உலகத்தில் ஒன்றும் இது இல்லை சாமியார் வேறு இது வேறு சொல்லிவிட்டாருமாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உலகத்தில் ஆசை ஜாஸ்தி உண்டு பண்ணும் சன்னியாசியாக போகிறேன்னா யாருக்காவது பிடிக்கிறதான்னா என்னு அது வந்து எண்ணு அப்படியே ஹே பகவானே பகோ இய சர்வா ப்ரிவீ மே வின பூர்ணா சாத் கதம் தின அம்து மைத்தேய உச்ச மைத்தேயி சொன்னாக்கி சொன்ன உபகரணவா ஜீவித ததாயேவ தே வி ஜிவிம்ியாத் அப்படி சொன்ன அது ஒரு ஸ்டேட்மெண்ட் எதைவ உபகரணவ தாம் ஜீவிதம் ததைவ தே ஜீவிதம் சாத் அமிரித்தேன அமிர்தத்வச்து ஆசா நாஸ்தி இது உவாச்ச என்று சொல்லிவிட்டார் அப்படி சொன்ன உடனே அப்படின்னா எனக்கு இந்த பணம் வேண்டாம் காயாக இன்றைக்கே கொடுத்துருவோம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளானால் போனால் போயிட்டு போங்க உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி இல்லை அவளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஆத்மஜானத்தில் மைத்ரே காத்தியாயி வரல சிஷன் நீங்கள் ரெண்டு பேரும் வழக்கம் போல் பேசி இங்கோண்டு போயிட்டா அதனால அப்போ கிம் சாமிதி ஷன் அமிர்தத்துவசத்து நான் சா மனசாப்பி அஸ்திங்கிறா சங்கராச்சார் மனசில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சங்கராச்சாரை உடனே விடலை வித்தேன்னு சொன்னால் உடனும் இல்லை செங்கராச்சரியா வித்த சாத்தியன கர்மனா நாஸ்தி ஏன்னா என்ன சாஸ்திரத்தில் வெறும் பணம் மாற்றம் முக்கியம் இல்லை பணத்தினால பண்ணுற யாகங்களால் மோட்சம் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு வியாக்கியாரம் பண்ணுறாரு செங்கராச்சர் பணம் வேணும் யாகம் பண்ணணும்னா நாலு அஞ்சு வேணும் அஞ்சு ஐட்டம் வேணும் ஒன்று என்னென்னா முதல்ல ஆள் இருக்கணும் எஜமான இவனுக்கு மனைவி இருக்கணும் மூணாவது புத்திரன் நாலாவது மந்திரம் படிச்சிருக்கணும் வேத மந்திரம் ஞாபகம் இருக்கணும் அப்புறம் பணம் அதனால் ஷங்கராஜர் என்ன சொன்னார் வித்தத்தை நேரடியாக கண்டனம் பண்ணலை வித்த சாத்தியன கர்மனா அமிர்தத்துவ சூ நாஸ்தி வித்தத்தை பணத்தை கொண்டு செய்யப்படும் யாகங்களால் ஷங்கராஜரோட மீனிங் பணத்தை கொண்டு செய்யப்படும் யாகங்களால் மோட்சத்தை பற்றி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது என்று பொருன்னு சொல்கிறார் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ிா ஹரி ஓம்